ிணாமூர் சுந்திரயம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிர ஹிவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்ட அஸ்மூரு சனோஸ்மே மாதே ஷா வீணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபிய ோப்பளவரோமீஹரிம் பரமாந்தம் व्यापकं सर्वलोकानां कारण तम न मम्यहम अपरोक्षाति प्रोच्य मोक्ष सद्भिव प्रयत्न वीक्षणीया मुहुर्मुहु ஆச்சாரியர் இந்த நூலை தொடங்குவதற்கு முன்பு ஈஸ்வர நமஸ்காரம் குரு நமஸ்காரம் சகுண பிரம்ம ஈஸ்வரனை வணங்கி அவர்தான் குரு ரூபமாகவும் இருக்கிறார்னு சொல்லி குருவையும் வணங்கி இந்த கிரந்தத்தை தொடங்குகிறார் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறோங்கிறத சொல்கிறார் அபரோக்ஷானுபூதி புரோச்சதே அபரோக்ஷானுபூத்திகிங்கிறது இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் இந்த புஸ்தகத்துக்கு விஷயம் என்னன்னு கேட்டால் அபரோக்ஷானுபூதி விஷயம் அனுபூத்திகினா ஜானம்னு சொல்லியிருக்கேன் அபரோக்ஷ அனுபூத்திகின்னு சொன்னால் அபரோக்ஷானம்னு சொல்லியிருக்க சாதாரணமாக அனுபூதிங்கிறதுக்கு அனுபவம் அப்படின்னு அர்த்தம் அனுபவங்கிறது ஆங்கிலத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க அனுபவங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம் இந்த ஞானம் அனுபவங்கிறத பிரிக்க முடியாதுன்னு நேற்றுக்கு ஒரு கருத்து பார்த்தோம் அனுபவமாக இருக்கிற ஞானம் அனுபவம் இல்லாத ஞானம்னு நம்ம அப்படி விவகாரத்தில் அப்படி சொல்ல வேண்டிய ஏற்படுகிறது வாஸ்தவமாக பார்த்தா ஞானம் நீங்கள் அனுபூதிங்கிற சொல்லுக்கு ஞானம் தான் அர்த்தம் இந்த அனுபவங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு பழக்கத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நிறைய குழப்பம் இருக்குது உதாரணமாக முக்கியமாக சொல்லணும்னா சாஸ்திரம் படித்தா போகாது அனுபவத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அது ரொம்ப பரவலாக இருக்குது சாஸ்திரம் படித்தா போகாது அது அனுபவத்துக்கு வரலன்னா சாஸ்திரம் படிச்சு என்ன புரியுது ஆக சாஸ்திரம் படிக்கிறதுனால அனுபவம் வராது இதுதான் விஷயம் சாஸ்திரம் படிக்கிறதுனால அனுபவம் வராது சாஸ்திரம் படிக்கிறது தனி அதுக்கப்புறம் உக்காந்து சமாதி தியானம் எல்லாம் பண்ணினாத்தான் அனுபவம் வரும் இதுதான் நிறைய பேருடைய கருத்து நிறைய பேர் அதுக்குதான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா உண்மை அப்படிதான் இருக்கு எல்லாருக்கும் அப்படி தான் தோன்று சாஸ்திரம் படித்ததுனால நமக்கு அனுபவம் வந்துடாது வெல்லம்னு சொன்னதுனால தித்திப்பை அனுபவிக்க முடியுமா அது மாதிரி சாஸ்திரம் படித்ததுனால நமக்கு என்ன சொல்கிறது சாஸ்திரம் அனுபவத்தை கொடுக்காது அனுபவத்துக்கு தனியாக நாம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பெரும்பாலானவருடைய அபிப்பிராயம் நம்ம என்ன சொல்கிறோம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் சாஸ்திரமே அனுபவத்தை பற்றி தான் பேசுகிறது சாஸ்திரம் பேசுறதே இதை பேசுகிறது அனுபவத்தை தான் பேசுகிறது ஆகா அனுபவத்தை பற்றின அனுபவத்தான் தவிர சாஸ்திரம் படித்த பிறகு ஸ்பெஷலாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பிரம்மானுபவம் ஆத்மானுபவங்கிறது சாஸ்திரம் படிக்கிறத தவிர தனியாக ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறோம் அதுதான் என்ன எல்லோரும் என்ன சொல்கிறது காடு ரியலைசேஷன் என்னெல்லாமும் வார்த்தைகள்லாம் போட்டுக்கிறாங்க அது அதனால் அது பிரம்மாநுபவம் ஆத்மானுபவம் பிரம்மானந்த அனுபவம் இப்படின்னா அது ஆனந்த அனுபவம் அனுபவம்னு சொன்னோடனே நமக்கு கண்ணை மூடிக்கணும்னு தோன்றது எல்லோரும் சில பேர்லாம் வகுப்பு நடத்துகிற போதே கண்ணை மூடி தியானத்துக்கு போயிடுவாங்க குருவுக்கு சந்தேகம் வந்துடும் சிஷ்யன் வந்து தூங்குறானா இல்லை தியானத்தில் இருக்கானா தெரியாது நிறைய வகுப்பில் வந்து இவங்க அப்படி ஆன்மீகத்தில் தேடலோடு இருக்காங்களா ரொம்ப அதனால் தேடலோடு வந்து முன்னாடி உட்காந்துக்கிறாங்க உட்கார்ந்த உடனே நம்ம சொல்ல சொல்ல இந்த உடல் நான் அல்ல மனம் நான் அல்லனு கணம் முடினு விடுற நான் தூய உணர்வு அப்படின்ன உடனே அப்படியே விஷாம அப்புறம் என்ன சொல்ற அந்த நேரம் வந்ததுங்க அப்புறம் போயிடுத்துங்க நீங்க பாடம் நடத்துற நேரம் வந்தது அந்த அனுபவம் நீங்க சொல்ல சொல்ல நான் அப்படியே கண்ணை மூடினேன் கண்ணை மூட மூட எனக்கு அந்த அனுபவம் வந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஜோக் அடிச்சுட்டீங்க திடீர்னு ஏதோ ஒரு கருத்தை சொல்லி ஜோக் அடிச்சீங்களா உடனே அந்த அனுபவம் போயிடுச்சு அப்படி சொன்ன வாஸ்தவா வந்திருக்கும் போயிருக்குமா இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் நான் ரொம்ப நாள் படிச்சுட்டேங்க இன்னும் அந்த அனுபவம் வரமாட்டேங்கிற உங்களுக்கு அனுபவம் வந்திருக்கா இத்தனை வருஷமாக பாடம் நடத்தின்ட்டுருக்கீங்களே உங்களுக்கு அந்த பிரம்மாநுபவம் ஆத்மானுபவம் வந்திருக்கா நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் எதுக்கு இது சொல்கிறோன்னா இந்த பிரம்மாநுபவம் ஆத்மானுபவம் இது ரொம்ப ஒரு முக்கியமான மகா வாக்கியம் சொல்கிறேன் அயம் ஆத்மா பிரம்மா அயம் ஆத்மா பிரம்மா இது ரொம்ப முக்கியமான ஒரு மகாவாக்கியம் மாண்டோக்கிய உபனிஷத்து இந்த ஆத்மா பிரம்மன் என்ன சொல்கிறோம் அனுபவிச்சுருக்கிற ஒரு விஷயத்தை கவனிக்காமல் இருக்கும் நம்ம எப்போ அனுபவிச்சுருக்கிற விஷயம் சொல்லப்போனால் அதுவாகவே இருக்கிற விஷயம் நாம் அதுவாகத்தான் இருக்கோம் அதுவாக இருந்தாலும் நாம் அதுவாக இருக்கோங்கிறத அதுங்கிறதே தப்பு ஆனாலும் வேறு வழி இல்லாமல் சொற்கள் கிடைக்காமல் மொழிக்கிறோம் ஆகையினால அதுவாகத்தான் இருக்கோங்கிறது அதை வந்து என்ன என்ன பண்ணுறதுன்னு நான் அதுவாகத்தான் இருக்கேன் அப்படிங்கிறத கவனிக்கும்படி பண்ணுறது தான் சாஸ்திரமே தவிர சாஸ்திரமே அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறது அபரோக்ஷ அனுபவத்தில் இருக்க அபரோக்ஷம்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சிருக்கிற ஒன்று அபரோக்ஷானம் பரோட்ச ஜானம் ரெண்டையும் போட்டுக்கும் பரோட்ச ஜானம் அபரோக்ஷானம் பேரின்பம் இருக்கிறது பேரின்பம் இருக்கிறது அது பரோட்ச ஜானம் பேரின்பமாக இருக்கிறேன் அது அபரோக்ஷம் பேரின்பமாக இருக்கிறேன் இருக்கிறேன் என்பது அபரோக்ஷம் அந்த இருக்கிறது பேரின்பமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது அபரோக்ஷமாக இருக்கிற ஆனந்தத்தை சாஸ்திரம் சொல்லு அதனால என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் படித்ததுக்கு பிறகு அனுபவத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது அனுபவத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டி இருக்கும் இது அழகா ஒருத்தர் சொன்னார் ஒரு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் மனிதன் இறை அனுபவம் பெறுவதற்காக இயங்குகிறான் மனிதன் இறை அனுபவம் பெறுவதற்கு மனிதன்னா எந்த எல்லா மனிதர்களும் இல்லை ஏதோ இந்த மாதிரி நம்மள மாதிரி தப்பி தவறி போன சில கேஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நாங்களும் அதில் இல்லை சும்மா பொழுது போகிறதுக்காக வந்திருக்கோம்னு நீங்கள் சொன்னீங்க வச்சுக்கோனே அது வேறு சமாச்சாரம் நான் நம்பின்னு பேசுகிறேன் என்ன பண்ணுறது இது ஓரளவுக்காக நம்ப வேண்டாமா இங்கே வந்திருக்கிறவங்கள்லாம் வேதாந்தம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க முமுட்சுக்கள் விஜய்யாசுக்கள் சாதன சதுர்டைய சம்பன்னாள் அதில் ஏதோ கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்னு நம்பித்தான் நான் சொல்ல முடியும் ஆய் மனிதன் இறை அனுபவத்திற்கு முயல்கிறான் இறை அனுபவம் பெற வேண்டும் என்று இயங்குகிறான் கேதாரநாதத்திற்கும் அமரநாதத்திற்கும் கைலாசத்திற்கும் ஊரூராக யாத்திரை செல்கிறான் நிறைய பூஜை பண்ணுகிறான் ஜபம் பண்ணுகிறான் தியானம் பண்ணுகிறான் யோகம் பண்ணுகிறான் பரோபகாரம் பண்ணுகிறான் எதற்காக இறை அனுபவம் பெறுவதற்காக இறை அனுபவம் பெறுவதற்காக அந்த அறிஞர் ஒருத்தர் சொன்னார் இது நான் மாத்தி சொல்றேன் இறைவன் இப்பொழுது மனித அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பெற்றுக் கொண்டு இறை அனுபவத்துக்கு இயங்குவது போல காட்சி அளிக்கிறார் அதாவது நம்ம என்ன ஹியூமன் வந்து காடு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் காடு தான் ஹியூமன் ஃபார்மில் வந்து இப்படி சம்சாரியாக திண்டாடின் இருக்கார் அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம முயற்சியெல்லாம் எதுலென்னா இறை அனுபவம் பெறுவதற்கோ பிரம்மா அனுபவம் பெறுவதற்கோ ஆத்மானுபவம் பெறுவதற்கோ இருக்கக்கூடாது நம்ம முயற்சியெல்லாம் என்னென்னா எதெல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோமோ அந்த தப்பா புரிஞ்சுன்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு சரியா சொல்றது எத்தனை சாமிகள் எவ்வளவு தரம் சொன்னாலும் போகமாட்டேங்கிறது சரியா புரிஞ்சுட்டு இருக்கிறத அதாவது தப்பா புரிஞ்சிருக்கிறது ரொம்ப பலமாக இருக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அகம் தேகோஸ்மி அகம் சம்சாரி அஸ்மி புருஷோஸ்மி பிராமணோஸ்மி ஷத்ரியோஸ்மி இதெல்லாம் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுருக்குது தப்பான்னா வேதாந்தப்படி தப்பா தர்மசாஸ்திரப்படி சரியாக இருக்கலாமோ என்னவோ வேதாந்த சாஸ்திரப்படி நான் உடலாக இருக்கிறேன் நான் மனிதனாக இருக்கிறேன் ஆணாக இருக்கிறேன் பெண்ணாக இருக்கிறேன் பணக்காரனாக இருக்கிறேன் ஏழையாக இருக்கிறேன் படித்தவனாக இருக்கிறேன் பதவி இல்லாதவனாக இருக்கிறேன் பதவி உடையவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தப்பு இந்த ராங் நோஷன்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறாங்க தவறா புரிஞ்சின் இருக்கிறது இந்த தவறா புரிஞ்சின் இருக்கிறத நீக்கறதுலதான் நம்ம முயற்சி இருக்கணுமே தவிர அந்த தவறா புரிஞ்சுக்கிறது குறைய குறைய ஏதோ அனுபவம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சம்ஸ்கிருதத்துல ஒரு உதாரணம் பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹா சொல்லி சொல்லுவாங்க சந்திரன் நல்ல பிரகாசமா இருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சந்திரன் பிரகாசமா இல்ல இப்ப சந்திரன் ரொம்ப பிரகாசமாக இருக்கான் பௌர்ணமி என்றைக்கு பிரகாசமாக இருக்கான் சந்திரன் சந்திரன் பௌர்ணமினுக்கு பிரகாசமாக தான் இருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரகாசமாக இல்லையாம் இப்போ பிரகாசமாக இருக்கான்னா எப்பவும் அவன் பிரகாசமாக தான் இருக்கான் மேகங்கள்லாம் கொஞ்சம் மறைச்சிருந்தது மறைச்சிருந்த மேகங்கள்லாம் போன உடனே இப்போ சந்திரன் நல்லா பிரகாசிக்கிறது சந்திரன் மேகம் இருக்கிறதுக்கு முன்னாலேயும் நல்லா தான் பிரகாசிச்சுன்ட்ருந்தது மேகம் வந்தபோதும் நல்லா தான் பிரகாசிச்சுன்ட்ருந்தது மேகம் போன பிறகும் நல்லா தான் ஒரே மாதிரி தான் பிரகாசிக்கிறது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ தெளிவாக தெரியுது இப்போ தெளிவாக தெரியல நீ வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து உபனிஷத்து பத்து உபனிஷத்து வாசிச்சுருக்கேன் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரம் ஒழுங்காக சொல்லி கொடுத்தாருனா இந்த சரியாக போ அப்போ இதெல்லாம் படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து படிக்க படிக்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்த நடத்த வைராக்கியபூர்வமான ஒரு வாழ்க்கையை நடத்த நடத்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேக வாசனை லோக வாசனை எல்லா வாசனையும் குறைஞ்சி போச்சு விபரீத பாவனை நீங்கிது ஆக எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டால் சாஸ்திரமே அனுபவத்தை பற்றி தான் பேசுகிறது ஆக அனுபவத்துக்காக முயற்சி பண்ணக்கூடாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது இப்படி பண்ணினீங்கன்னா சாஸ்திரம் சாஸ்திரத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் சாஸ்திரம் யாரை பற்றி பேசுகிறது என்ன பத்தி பேசுகிறது நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சதா தெரியாததா தெரிஞ்சது ஆனால் என்ன குழப்பமாக இருக்குது நான்கிறது குழப்பமாக இருக்குது உண்மையிலே நான் யாருன்னு தெரியலை அப்போ அதுக்கு தான் சாஸ்திரம் ஹெல்ப் பண்ணுறது எதெல்லாம் வந்து நான் இல்லையோ அதெல்லாம் நீக்கி எனக்கு உண்மையை உணர்த்துறது ஆனால் நிறைய பேர் என்ன தான் இன்னும் அனுபவம் வரலையே வரலையேன்னு ஏங்கின் இருக்காங்க வேணாம் இது வேணால் சொல்லலாம் இன்னும் எனக்கு விபரீத பாவனை குறையலை அப்படின்னு அதுக்காக வேண்டிய அதையும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது எப்போ பார்த்தாலும் விபரீத பாவனையே கிடையாது ஆத்மாவுக்கு அப்படி சொல்லுவோம் ஆத்மாவுக்கு விபரீத பாவனை கூட கிடையாது விபரீத பாவனை இருக்குன்னு நினைச்சாலே அதுல தோஷங்கள்லாம் வரும் பரவாயில்ல போனா போறதுன்னு ஒத்துகுண்டு சொல்றோம் இப்போ அபரோக்ஷானுபூதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சில புஸ்தகங்கள்ல வந்து சாஸ்திரத்தினால பரோட்ச ஜானம் அப்புறம் வந்து தியானத்தினால அபரோக்ஷானம் அப்படின்னு புஸ்தகத்தில் இருக்கு அது நிதித்தியாசம் அதை ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆஹா சாஸ்திரம் படிக்கிறதுனால பரோட்ச ஜியானம் சாஸ்திரம் படித்து தியானம் பண்ணுறதுனால நிதித்தியாசனம் பண்ணுறதுனால அபரோக்ஷானம்னு சொல்லி சாஸ்திரத்துலேயே சில சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு கவனமான அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இந்த அனுபவத்துக்கு இயங்கிறதுங்கிறத விட்டுடணும் ஏதோ ஒரு அனுபவத்துக்கு இயங்குகிறோம் இல்லையா அந்த இயங்குகிறத விட்டுடணும் அந்த தப்பான அனுபவத்தை நீக்கிறதுல தான் நம்ம முயற்சி பண்ணணும் அது சாஸ்திரம் என்ன சொல்கிறது சப்ரதிபந்தக நம்ம இன்னொரு பாஷையில் சொல்லுவோம் அதாவது சப்ரதிபந்தக அபரோக் ஞானம் பரோட்ச ஜானம் இவ பவதி அப்பிரதிபந்தக அபரோட்ச ஜானமேவ அபரோக்ஷானம் அதாவது தடையோட இருக்கிற அபரோட்ச ஜானம் பரோட்ச ஜானம் மாதிரி தடையோட இருக்கிற அபரோக்ஷ ஞானம் ஏன்னா ஆத்மா அபரோக்ஷம் ஆத்மா வந்து பரோட்சமாக அபரோக்ஷமானு கேட்டால் நான்கிறது தெரிஞ்சதா தெரியாததான்னு கேட்டால் ரொம்ப தெரிஞ்சது நான் ஆக இதை படிக்க படிக்க வகுப்பில் நிறைய தெரிஞ்சுக்கத்தான் போகிறோம் இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் அதனாலே நமக்கு தெரியும் அபரோக்ஷானுபூத்தின்னு சொன்னேன் நீங்கள் சொன்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல நான் யார் என்பது எனக்கு தெளிவாக விளங்குகிறது நான் இந்த வரையறைகளுக்கு உட்பட்டவன் அல்ல நான் உடலாலும் உள்ளத்தாலும் வரையறுக்கப்பட்டவன் அல்ல உதாரணம் எடுத்துக்கோ இப்போ இந்த புஸ்தகத்தை வந்து வெளிச்சத்தில் தான் நான் பார்க்குறேன் புஸ்தகத்தை வெளிச்சத்தில் பார்க்குறேன் வெளிச்சம் எல்லா பக்கமும் இருக்கு வெளிச்சம் எல்லா பக்கமும் இருக்குது லைட் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லாதீங்க சொல்லக்கூடாது இப்போ வெளிச்சம்தான் முக்கியம் நமக்கு இந்த பல்பை பற்றிலாம் பேச்சு கிடையாது எக்ஸாம்பிளில் எது வியாபகமாக இருக்கோ அதை எடுத்துட்டுருக்கு வெளிச்சம் வியாபிச்சிருக்கு இங்கே நம்ம அத்தனை பேர் உடம்பையும் வெளிச்சம் வியாபிச்சிருக்கு புஸ்தகத்தையும் வியாபிச்சிருக்கு புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதியாக வெளிச்சம் இல்லை இந்த கையை சொல்லுவேன் அதுக்கு மேலே புஸ்தகத்தை சொல்கிறேன் புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதியாக புஸ்தகத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கோ வெளிச்சோம் நம்ம உடம்பில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து வெளிச்சம் இருக்கோ ஒரு பகுதியாக வெளிச்சம் இல்லை புஸ்தகத்துலேருந்து உற்பத்தியாகிறதோ வெளிச்சம் நம்ம உடம்புலேருந்து வெளிச்சம் உற்பத்தி ஆகலை அப்புறம் வந்து புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதியும் அல்ல புஸ்தகத்திலேருந்து உற்பத்தியாகிறதும் இல்லை புஸ்தகத்தோட குணமாக வெளிச்சம் அப்படின்னா நம்ம உடம்போட குணமும் இல்லை நம்ம செகப்பாக இருக்கிற மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி வெளிச்சம் நம்முடைய குணமானா அதுவும் இல்லை ஆக வெளிச்சம் புஸ்தகத்துக்கு வேறாக இருக்குது புஸ்தகத்துக்கு வேறாக வெளிச்சம் இருக்குது புஸ்தகம் முழுக்க வியாபிச்சிருக்கு நம்ம உடம்பையும் வியாபிச்சிருக்கு புஸ்தகம் இல்லாமலும் வெளிச்சம் இருக்கும் நம்ம இந்த ஹாலை விட்டு போயிட்டால் கூட வெளிச்சம் இருக்கும் நான் கையை உதாரணமாக சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ புஸ்தகத்தை எடுத்ததுக்குனால கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தோணும் அவ்வளோதான் ஆனால் புஸ்தகத்தில் இருக்கிறத பார்க்கணும்னா வெளிச்சம் தேவை நம்ம உடம்ப விளக்குறதுக்கு வெளிச்சம் தேவை இந்த கை உதாரணமே எடுத்துப்போமே கையில் வெளிச்சம் தெரிகிறது இந்த ரெண்டு கைக்கு நடுவில் வெளிச்சம் இருக்கா இல்லையா வெளிச்சம் இருக்குது கையில் வெளிச்சம் வெளிச்சம் கையிலுடைய குணம் இல்லை ப்ராப்பர்ட்டி இல்லை வெளிச்சம் வந்து கையிலேருந்து உற்பத்தி ஆகலை வெளிச்சம் கையில் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சுண்டு வரலையோ ஆழ்காட்டி வரலையோ மேலே எங்கேயோ ஒரு பக்கம் வெளிச்சம் அங்கிருந்து லைட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது வெளிச்சம் கைக்கு வேறாக இருக்கு வெளிச்சம் கையை வியாபிச்சிருக்கு வெளிச்சம் கையை விளங்கும்படி செஞ்சுட்டுருக்கு கையை எடுத்துட்டாலும் வெளிச்சம் இருக்கும் ஆனால் கை விளங்குறதுக்கு வெளிச்சம் தேவை மாதிரி இருக்கு வெளிச்சத்துக்கு கை தேவையா கைக்கு வெளிச்சம் தேவையா உங்களுக்கு தான் வெளிச்சம் புஸ்தகத்துக்கு வெளிச்சம் தேவையா வெளிச்சத்துக்கு புஸ்தகம் தேவையான்னு கேட்டால் புஸ்தகம் படிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை அது மாதிரி இந்த நான்னு சொல்கிறோமே இந்த நான் சொல்லக்கூடிய உணர்வு என்பது இந்த கான்சியஸ்னஸ் இந்த கான்சியஸ்னஸ் உணர்வு என்பது புரிகிறதா இல்லையா சொல்கிற போதே இல்லையா நீங்கள் கிளாஸில் சொன்னத போது புரியலேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் தொடர்ந்து கேட்கணும் புரியலேன்னா திரும்ப திரும்ப கேட்கணும் கண்டாக்டர் மாதிரி இப்போ தெரியுதா இப்போ இப்போ இப்போ இப்போ இல்லையா கண்டாக்டரில் அது மாதிரி அது மாதிரி என்ன அபரோக்ஷான் கிளாஸ் எடுத்து இப்போ தெரியுதா ஆ சரி விவேக சூடாமன் இப்போ தெரியறதா ஆ கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு இந்த கண்ணு தெரியுது இந்த கண்ணு தெரியல அப்புறம் உபனிஷத்து கிளாஸ் தெரியறதா அப்படி தெரியறதான்னு கேட்டு கடைசியில் என்னென்ன ஆ இப்போ சரியா கிளியராக தெரியுது கீழே இருக்கிற எழுத்தெல்லாம் கூட என்னால் படிக்க முடியுது அப்போ ஓம் பவர் இவ்வளவு எழுதிவிடு அது மாதிரி எதுக்கு சொல்கிறோம் இந்த நான்குற அந்த உணர்வுங்கிறது இந்த உணர்வுங்கிறது உடலினுடைய குணமல்ல உடலினுடைய உள்ளத்தினுடைய குணமல்ல நான் என்கின்ற உணர்வானது உடலினுடைய உள்ளத்தினுடைய குணமல்ல நான் என்கின்ற உணர்வானது உடலிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் உற்பத்தியாவது நான் என்கின்ற உணர்வு உடலிலும் உள்ளத்திலும் உற்பத்தியாவது நான் என்கின்ற உணர்வு உடலிலோ உள்ளத்திலோ ஒரு பகுதியில் இருப்பதும் அல்ல உடலிலோ உள்ளத்திலோ ஒரு பகுதியில் இருப்பதும் அல்ல நான் என்கின்ற உணர்வானது உடலுக்கும் உள்ளத்திற்கும் வேறாக இருந்து கொண்டு கை உதாரணம் வெளிச்சம் மறக்கக்கூடாது நான் என்கின்ற உணர்வு உடலுக்கும் உள்ளத்திற்கும் வேறாக இருந்து கொண்டு உடலையும் உள்ளத்தையும் ஒளிர்விக்கிறது பிரகாசப்படுத்துகிறது நம்ம அத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா சந்தேகமாக இருக்கா உங்களுக்கு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது அது வேணால் அந்த இது வேணால் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் வரலன்னு சொல்லிடாது நான்கிறது இப்போ நான் சொல்கிற போதே இன்னைக்கு ஒரு ஒருத்தரும் உங்களை நினச்சிக்கணும் ஓ நான் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வேறாக இருந்து கொண்டு உடலையும் உள்ளத்தையும் ஒளிர்விக்கிறது உடலும் உள்ளமும் இல்லாவிட்டாலும் நான் என்கின்ற உணர்வு இருக்கும் உடலும் உள்ளமும் இல்லாவிட்டாலும் நான் என்கின்ற உணர்வு இருக்கும் நான்கிறத நினைக்கிறத்துக்கு உடலும் உள்ளமும் தேவைப்படும் நான்கிறத நினைக்காவிட்டாலும் நான்கு எப்ப நான் நான் நான் நினச்சிவா இருக்கும் ஆனா நான் இருக்கோமோ இல்லையா நான்கிறது இல்லாம எது வேலை செய்யும் ஒரு சாமியார் சொன்னாரா முக்தி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமின்னு கேட்டாங்க நான் போகணும்னு அவனை அவரோட அடிச்சுவிட்டான் அவரை அடிச்சுட்டான் நான் போகணும் நீங்க தானே சொன்னே சீங்க நான் போகணும்னு சொன்னீங்க உங்களை போக்க அடிச்சு தான் வந்துரும்ல எனக்கு முக்தி இப்போ இது புரியுறது உங்களுக்கு இது அபரோக்ஷமா பரோட்சமா இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வெளியே ராமாயணம் கேட்டு மாதிரி இது அபரோக்ஷமா பரோட்சமானு கேட்டால் என்ன சொல்றது அபரோக்ஷம் அப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த நான் என்பது இப்போ நம்ம அத்தனை பேருக்கும் இந்த நான்கிறது இருக்கா இல்லையா ஆனா உங்க நான் என் நான் அவர் நான் அவங்க நான்லாம் வேற வேற கிடையாது ஒரே நான் தான் இருக்கு ஒரே நான் தான் பல்வேறு உள்ளங்களாகவும் உடல்களாகவும் காட்சி அளிக்கிறது நம்ம ஆழ்ந்து உறங்குற போது தூக்கத்தில் நான் இருக்கா இல்லையான்னு நான் தூ மனசு தூங்கிட்டு இருக்கிறதுனால நான்கிறத நினைக்க முடியாது நான்கிறத பேச முடியாது ஆனால் நான் இருக்கிறேன் ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிறது என்ன ஆதாரம் முழித்த பிறகு நான் பழைய படிய ஆரம்பிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த நம்மளை வரையறப்படுத்துறது எது நம்மளை லிமிட் பண்ணுறது எது வரையறுக்கிறது எதுன்னு கேட்டால் உடலும் உள்ளமும் நம்மை வரையறுக்கிறது உடலாலும் உள்ளத்தாலும் நாம் வேறுபடுகிறோம் உணர்வால் நாம் வேறானவர்கள் அல்ல உடலாலும் உள்ளத்தாலும் நாம் வேறுபடுகிறோம் ஆனால் இந்த வேறுபாடு தற்காலிகமாக தோன்றியது வேறுபாடை நீக்கிடலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அறிவால் மட்டுமே செய்ய முடியும் வந்து ஸ்பெஷலாக அனுபவிக்க முடியாது ஏ சில பேர் சொல்கிற மாதிரி நான் பார்த்துட்டே இருப்பேன் நான் சங்கராச்சாரிய படத்தை பார்த்துட்டே இருந்தேன் பார்க்க பார்க்க அப்படியே அந்த வடிவம் கரைஞ்சி போச்சு அப்புறம் அங்கே ஒரு ஜோதி வருண்டிருந்தது அப்புறம் அந்த ஜோதி என்ன ஆச்சுன்னா சாமியார் தலையை சுற்றித்து அப்புறம் அந்த ஜோதி அப்படியே இப்படி இப்படி எல்லார் எல்லாரும் வேணா வச்சுனேன் உங்கள் ஒரு ஒருத்தட்டி ஜோதி வந்து வந்து இவர் பக்கத்தில் இவருக்கு வரல என்ன இது ஏதோ ப்ராப்ளம் ஆளு அதனால வரல எல்லாம் ஏதாவது அதுக்கு எதாவது கண்ணில் தோஷம் இருக்கும் விளாட்டி ஏதோ மனசில் ஏதாவது கற்பனையாக இருக்கும் அறிவுனால இதை தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு பேர் தான் அபரோக்ஷ அனுபூதி இதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட முடியாது அப்புறம் அபரோக்ஷ அனுபூதி அபரோக்ஷ அனுபூத்தின் சொன்னால் அறிவு நேரடியான அறிவு எதை பற்றிய நேரடியான அறிவு என்னை பற்றிய நேரடியான அறிவு நான் முழுமையானவன் என்கின்ற என்னை பற்றிய நேரடியான அறிவு நான் முழுமையானவன் முழுமையடைய தேவையில்லை ஆக இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் என்னன்னா அபரோக்ஷ அனுபூதி இப்போ இதை படிக்க படிக்க என்ன ஆகும்னு கேட்டால் அந்த அபரோக்ஷ அனுப அபரோக்ஷ ஞானத்தை இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் நான் முழுமையானவன் பூரணமானவன் என்கின்ற அறிவை எனக்கு தெளிவாக நேரடியாக உணர்த்தி கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப இருப்பேன் இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க அபரோக்ஷ அனுபூதி அபரோக்ஷானம் நல்லா புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த லட்டு நேற்றிக்கு சொன்னேன் லட்டு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிற போது என்னது அது அனுபவம் இப்போ அப்படி ஒரு வார்த்தை இருக்குது பழக்கத்தில் இருக்குது அதாவது சும்மா புஸ்தகம் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நூலறிவு அனுபவித்து வர்ற அறிவுக்கு பேர் பட்டறிவுன்னு பேர் அனுபவித்து வர்ற அறிவுக்கு பேர் பட்டறிவுன்னு பேர் இது பட்டுன்னு இருக்கிறத பற்றின அறிவு ஆகையினால பட்டறிவை பற்றின அறிவு இப்போ வந்து திருக்குறளில் வந்து நிறைய குரல்லாம் இருக்குது சில குரல் பாக்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் சிலதெல்லாம் சொல் வள்ளுவர் சொன்னதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு புரியும் அந்த சூழ்நிலையில் வந்து புரியிற போது அப்போ ஓஹோ இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு புரியும் அதெல்லாம் விவகாரம் ஆத்மாவை தவிர மற்ற விஷயங்கள் ஆனால் ஆத்மாங்கிற விஷயம் அப்படிப்பட்டது இல்லை இது நூலறிவு இல்லை பட்டறிவ பத்தின நூலறிவு அதை பட்டறிவ ஆக்கிக்கணும் நூலறிவு பட்டறிவு இது ரெண்டு சொல்றது உண்டு நூலறிவும் பட்டறிவும் இணைந்தால் அது நுண்ணறிவாகிறது நூலறிவும் பட்டறிவும் இணைந்தால் அது நுண்ணறிவாகிறது நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்ப அபரோக்ஷ அனுபூத்திகி அபரோக்ஷானுபூத்திவை அவைங்கிறது என்னத்துக்கு சொல்கிறேன் இதெல்லாம் படித்தவங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கிற விஷயம் யாரெல்லாம் சாஸ்திரங்களை வேதாந்த சாஸ்திரங்களை படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தெளிவான அறிவு இருக்கு அந்த தெளிவான அறிவை விரும்புகிற உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது தான் விஷயம் அபரோக்ஷானுபூத்திர்வை புரோச்சியதே ப்ரோட்சியத்தேன்னு சொன்னால் பிரகரிஷேன உச்சியத்தே சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன் உச்சியத்தே பெரியோர்களால் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம் புரோச்சியத்தே புரோச்சியத்தை இந்த கான்டெக்டில் இங்கே என்ன அர்த்தம்னா நான் அதை சொல்லுகிறேன் நம்ம போட்டுக்கணும் வக்ஷியாமி பிரவக்ஷியாமி சொல்லுகிறேன் எதற்காக சொல்லுகிறீர்கள் அப்படின்னா மோக்ஷித்தையே மோக்ஷித்தையே பக்ஷாமி மோக்ஷம் அடையறதுக்காக சொல்றேன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லலை உலக சுகம் அனுபவிக்கிறதுக்காக சொல்லலை இன்னும் புண்ணியம் பண்றதுக்காகவும் சொல்லலை மோக்ஷ அடையறத்துக்காக சொல்றேன் என்ன தன்னை பற்றிய அறியாமையை நீக்கி தன்னுடைய உண்மையை உணர்ந்து தன்னில் தான் இருத்தல் என்பதே மோக்ஷம் தன்னிடத்தில் உள்ள அறியாமையை போக்கி தன்னை பற்றிய உண்மையை உணர்ந்து தன்னில் தான் இருத்தலே முக்தி என்பதாகும் அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி இதுதான் மோட்சத்துக்கு லட்சணம் மோட்சத்துக்கு லட்சணம் வித்யாருண்ய சுவாமிகள் சொல்றார் மோக்ஷோ நாம स्व अविद्याल अनात्त्म देहादि आत्मत्भिमानूप बंध द्वारा स्वस्वरूप अवस्थान तस्ि प्राप्ति तदर्थम मोक्ष सिद्ध मोक्षिप नमक इं उल न நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால் நமக்கு இவ்வளவு பற்று இல்லை நம்ம செத்து போன பிறகு இந்த பற்றை வச்சுன்னு திண்டாட வேண்டியது தான் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு நிறைய நம்ம நிறைய கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அம்மா கிட்ட பற்று அப்பா கிட்ட பற்று அன்புன்னெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் அப்புறம் பேசிவிடும் எல்லாேர் இடத்துலையும் நமக்கு அவங்க இல்லைன்னு சொன்னால் என்னவோ கணவனோ மனைவியோ குழந்தையோ எல்லாரிடத்துலையும் யாரெல்லாம் நமக்கு பாதுகாப்பு தருகிறார்களோ யாரெல்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறார்களோ அவங்களிடத்துல நமக்கு ஒரு பற்று பிரிப்பிடிப்பு இருக்கு நம்மாழ்வார் என்ன சொன்னார் அற்றது பற்றனில் உற்றது வீடு அற்றது பற்றனில் ஒற்றது வீடு பற்ற நீக்கினாலே முக்தின் அப்ப இந்த பற்று நிறைய இருக்கு தமிழில் பாட்டே இருக்கே தாய்மனோர் பாட்டு பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்ற சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோல்வி ஆக இந்த பற்று நிறைய வச்சுருக்கோம் பற்று இருக்கிற இடத்துல இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு கணவனோ மனைவியோ அவங்களுக்கு ஒரு பற்று இருந்த அட்டாச்மெண்ட் இருந்தா அதனால பொன் குழந்தையோ புள்ள பையனோ யாரா இருந்தாலும் சரி அட்டாச்மெண்ட் இருந்தா இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு என்ன நினைக்கிறோம் எல்லாம் இன்பமாவே இருக்கும் சின்ன துன்பத்து கூட நம்மளால தாங்கிக்க முடியும் எதுக்கு சொல்றேன் மோக்ஷத்தை பத்தி சொல்லும் பொழுது சொன்னா இதுல இருக்கிற இந்த இன்பத் துன்பத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா பற்ற விடணும் இதுல இருக்கிற பற்ற விடணும் பற்ற எதனால விட முடியும்னா அறிவுனால தான் விட முடியும் இந்த அபிமானத்தை அறிவுனால தான் விட முடியும் அபிமானம் பற் அபிமானம்ங்கிறது சம்ஸ்கிருத பணம் இந்த அற்றது பற்றனில் உற்றது வீடுங்கிறதுக்காக இந்த விளக்கம் சொன்னேன் மோக்னா என்ன மோக் அடையிறது மோக்ஷம் அடையிறது அப்படின்னு சொன்னா அப்சல்யூட் பீஸ் அதாவது என்ன சொல்றது இன்னர் ஃப்ரீடம் என்ன இருந்தாலும் சரி என்ன வெவ எத்தவத்தை செய்தாலும் ஏதாவஸ்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மௌனத்தை சொல்கிறாங்க இல்லையா ஒரு உதாரணம் படகு நீரில் இருக்கலாம் நீர் படகில் இருக்கக்கூடாது நாம் உலகத்தில் இருக்கலாம் உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அதனால நம்ம எல்லாம் உள்ள தனியாக இருக்கிற போது எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க கணவனோ மனைவியோ குழந்தையோ இல்லை இவங்க என்ன போறானோ தெரியலையே இவனுக்கு மார்க்கே கிடைக்கலையே இவனுக்கு மார்க் கிடச்சி விடுத்துனா வேலை கிடைச்சி கொடுத்துன்னு வச்சுக்கோன் வேலை கிடைக்கணுமே வேலை கிடைச்சா நல்ல பொண்ணாக அமையணுமே நான் நினைக்கிற மாதிரி அமையணுமே எல்லாம் அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பி தனியாக இருக்கிற போதெல்லாம் இப்படிலாம் வந்ததுன்னு வச்சுக்கோ அதுக்கு பேர் தனியாக இருக்கிறபோது தனியாக இருக்க வேண்டாமோ தனியாக இருக்கிற போது தான் அப்படி மைண்டு அப்படியே ஓடும் அங்கே எங்கேயும் சுற்று மனசுக்குள்ள சுதந்திரம் இல்லை வெளியில் இருக்கிற இப்போ வந்து நம்ம வந்து இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்காக ஒரு இடம் த நமக்கு ஒரு ரூம் தேவைப்படுறது தங்குறதுக்கு சாப்பாடு தேவைப்படுறது துணி தேவைப்படுறது இதிலேருந்தெல்லாம் நம்ம விடுதலை அடையணுன்னு அவசியம் இல்லை இது உடம்பு இந்த இதெல்லாம் சார்ந்துருக்கு ஆனால் மனசுக்குள்ள நிம்மதியாக இருக்க கற்றுக்கலாமே ஆனால் நிறைய பேரால் அது முடியல என்ன நிறைய ஆசைகளை வளர்த்துன்றதுனால வள்ளுவர் சொன்னர் ஆறா இயற்கை அவா நீப்பின் பேரா அடங்கவே அடங்காதான் அதை நீக்கினா தன்னிடத்தில் இருக்கிற பேரின்பம் தானே விளங்குங்கிற ஆரா இயற்கை அவா நீப்பின் தரும் நாம நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறது எது இல்லாமோன்னு நினச்சிக்கிண்டு அப்படியெல்லாம் கவலைப்படாமல் எண்ணங்களை மதிக்காமல் இருக்கிறது தான் முக்தி எண்ணங்களை ஒரு எண்ணத்தையும் மதிக்கக்கூடாது அப்போனா இந்த புஸ்தகத்தில் இருக்கிறதையும் மதிக்கக்கூடாது பரவாயில்லை அப்படிப்பட்ட இருந்துட்டாப்போ எண்ணங்கள்லேருந்து நம்மளுக்கு விடுவிக்கிற எண்ணம் தானே இதெல்லாம் எண்ணங்களை மதிக்கவே கூடாது நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணங்களை நாம் மதித்தோம்னா நாம் நம்ம இடத்துல இல்லை அந்த எண்ணங்களோடு சேர்ந்துட்டோம் அது என்ன நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி கெட்ட எண்ணமும் வேண்டாம் நல்ல எண்ணமும் வேண்டாம் எந்த எண்ணங்களோடையும் நமக்கு தொடர்பு கிடையாது அப்படி இருக்கணும் ஆனால் முடியாது எதையாவது நினச்சிண்டே இருப்போம் தூங்கிறது கூட முடியாது நிறைய பேரால் தூங்கின்னு இருக்கிற போது எதையாவது நினச்சிகிட்டு இருப்போம் இப்போ அபரோக்ஷானபூதி வேணுமா வேண்டாமான்னா மோக்ஷம் அடையணும்னா என்ன பண்ணணும்னா தன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி எறியிருக்கு மோட்சங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது விடுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம் இந்த பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் அர்லிஸ் அர்லிவாகிறது விடுபடுறதுன்னு அர்த்தம் சம்சாரத்துலேருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் சமுதாவது துன்பத்துக்கு காரணமான அறியாமையை விடுறது கிவப் அதுக்கு பேர் மோட்சம் உண்மையை உணர்ந்தா பொய்ய நாம விட வேண்டியதுதானே நான் யார் என்கின்ற உண்மையை நான் உணர்ந்தால் பொய்யான நானை விட வேண்டியதுதானே நான் இந்த உடம்பு மனசு புத்திங்கிறது பொய்யான நான் இந்த இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற உணர்வு நான்கிறது உண்மையான நான் உண்மையான நான் என்பதை உணர்ந்து விட்டால் பொய்யான நான் என்பதை விட்டுவிடத்தானே வேண்டும் உண்மையான நான தெரிஞ்சுக்காததுனாலதானே பொய்யான நான உண்மையான நான்னு தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம் புரியுதா உண்மையான நான தெரிஞ்சிக்காததுனால தான் பொய்யான நானை பொய் இந்த நானேங்கிற இது வந்து இது எந்த இலக்கணத்துல ஒன்றும் கேட்கக்கூடாது நம்ம இலக்கணம் நானேன்னு சொல்லலாமா என்னைன்னு சொல்லலாமா என்னை தான் சொல்லணும் ஆனால் அதைவிட இது வந்து ரொம்ப மனசில் பதியுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறோம் பாரதியார் சொன்னார் இல்லையா நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான் நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் இந்த இந்த நான் பொய் நான் அதாவது வரையறைக்குட்பட்ட உடல் மனம் புத்தி இவைகளால் குறுகி இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி இந்த தனித்தன்மை இந்த தனித்தன்மை போலி நான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற தன்மை உண்மை நான் உண்மை நானை உணர்ந்து பொய்யான நானை நீக்கிறது தான் மோட்சம் பொய்யான நானை நீக்கிட்டா எனக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை துக்க சகிதமான சுகம் இல்லை எனக்கு ஸ்வரூப சுகம்தான் நான் எதையும் எதிர்பார்க்கறதே கிடையாது அப்படி நான நான் இல்லை இந்த உண்மையை உணர்ந்தவன் எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை மோக்ஷித்தையே மோக் சித்தையே முக்தியின் பொருட்டு முக்தியின் பொருட்டு நம்ம புஸ்தகத்தை எந்த புத்தகத்தை எடுத்தாலும் கடவுளே எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் மோக்ஷம் கொடு முக்தி கொடு பிறவாத பெருநிலையை கொடு இரவா பெருநிலை பிறவாத இரவாத நிலையைக் கொடு அப்படின்னு தான் கேக்குறாங்க இதோட கஷ்டம் தெரியணும் ஏன் இது வேண்டான்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கிறது தானே வேண்டாம் போ இஷ்டமாக இருக்கிறது தானே வேண்டாம்னு சொல்லணும் அப்போ என்னென்னா இந்த உடம்பில் இருந்து நம்ம நல்லதை மாத்திரம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் என்ன பண்ணுறது நல்ல வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு பூச்சிக்கடலை வர்ற மாதிரி ஏதாவது உந்துடும் நல்ல வேர்க்கடலை அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற போது திடீர்னு ஒரு சொத்த கடலை உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அத்தனை கடலையும் உள்ள சாப்பிட்ட கடலையோட டேஸ்டெல்லாம் போய் இதுக்கப்புறம் இது வாய கழுவி அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து வாயில போட்டு எவ்வளோ கஷ்டம் பரும் அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாம் கேட்டு பாருங்க பிரைம் மினிஸ்டர்ட்ட ஆர் யூ ரியலி ஹாப்பி என் சுவாமி இதெல்லாம் ஞாபகப்படுத்த கேட்போம் அதனால தான் வந்து எவ்வளவு விவகாரங்கள் இருந்தாலும் வேதாந்தத்தை படிச்சுட்டே இருந்தீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசுல என்ன ஆகும்னா சனியாவது ராகுவாவுது கேதுவாகுது வீட்டில் இருக்கிற பிரச்சனையாவது வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை நாட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை கனவு இதெல்லாம் சும்மா பம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் தூக்கி போட்டுருக்கோம் அதுக்கெல்லாம் மதிப்பே தரவே மாட்டோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை இதெல்லாம் இருக்கட்டும் சுவாமிகளை நடைமுறையில் என்னென்னா என்ன நடைமுறை நடைமுறையே இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன் ஐயா இதெல்லாம் இருக்கட்டும் சுவாமியில் இந்த நடைமுறைன்னு ஒன்று இருக்குது பாருங்கோ அதில் நடைமுறையே பொய்யின்னு பேசின்ட்டு இருக்கேன் ஆனால் நடைமுறையை பற்றி என்னென்னா நடைமுறை அப்படி தான் பார்க்கும் தகராறு தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் யார் யார் திருத்த பார்க்குறோம் கணவன் மனைவியை திருத்த பார்ப்பதும் மனைவி கணவனை திருத்த பார்ப்பதும் ரெண்டு பேரும் திருந்தாமல் போவதும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையை திருத்த பார்ப்பதும் குழந்தை இவங்களை திருத்த பார்க்கறதும் இதெல்லாம் நடக்காது அது மோக்ஷம் நம்ம இடத்துல தன்னிடத்தில் தான் இருக்கிற ஸ்வஸ்ததா ஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷாங்கிற ஆதிசங்கரர் ஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷா சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க உயிர் வந்து கடவுளை அடையிறதுக்கு பேர் முக்தியும்பாங்க உயிர் கடவுளோட ஒன்றி போயிட்டால் முக்தியும்பாங்க அது அது வந்து அது ஏதோ நடக்கணும் தியானத்தில் வந்து இதெல்லாம் பண்ணி பண்ணி பழகின பிறகு செத்து போன பிறகு இந்த உடம்புல இருக்கிற உயிரானது சூட்ச்ம சரீரத்தையும் அழிச்சுட்டு அந்த உயிர் எங் எங்கே போய் சேரும் அந்த உயிர் இறைவனோடத்தில் இறைவன் எங்க இருக்காருன்னு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாருன்னு அது உயிரோடு இருக்கிற போது மாத்திரம் இருக்கும் இந்த உடம்போடு இருக்கிற போது அடைய முடியாத உடம்பு போனப்புறந்தான் அடைய முடியுமா உடம்போடு இருக்கிற போதே அறிவால் பெறுவது உடல் இருக்கும் அறிவால் முக்தியை பெறுவது அஹ அபரோக்ஷானுபூத்திர்வை மோக்ஷித்தே புரோட்சியே இது மோட்சத்துக்காக சொல்றதுதான் பிரயோஜனம் சுவாமி இந்த புஸ்தகத்தை படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உனக்கு வந்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி சந்தோஷப்படவும் மாட்டேன் கவலைப்படவும் மாட்டேன் பாடல் இருக்கு கைவில்லை நவநியத்தில் அதாவது இந்த பாடலுடைய விஷயம் என்னன்னு கேட்டால் வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து ஒன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் பாடலுடைய முதல்வரி தான் எனக்கு ஞாபகம் வரல சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் இதான் சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து ஒன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் அதுதான் மோட்சம் அந்த பாட்டுக்காரர் சென்றது கருதாருன்னா என்ன அர்த்தம் நடந்ததை பற்றியே நான் மறக்க ஞாபகம் வச்சுங்க நீங்கள் கல்யாணம் நிச்சயதார்த்தத்தின் நடந்ததெல்லாம் இன்னும் மறக்கலை நீங்கள் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணுறன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது உங்கள் அம்மா என்ன பேசினாங்க அதெல்லாம் நாங்கள் எப்படியும் ஏற்றுக்கிட்டோம் சமாளித்தோம் தெரியுமா அன்னையிலேருந்து அதெல்லாம் நான் மறக்கலை அது எப்படி இழுத்து போட்டு தான் என்ன பண்ணுறது இவருக்கு என்னென்ன இன்னைக்கு காலம்புரை என்ன நடந்தது மத்தியானம் என்ன நடந்துன்னு கேட்டால் அதெல்லாம் எதுக்கு நினைக்கணும் முடிஞ்சு போச்சு சென்றது கருதார் நாளைக்கு என்ன வரப்போறதோ தெரியல பூகம்பம் வரப்போகுதாமே வரப்பட்டுமே நாளை சேர்வது நினையார் நாளைக்கு என்ன வரப்போறதுங்கிறத பற்றி நினைக்கிறது இல்லை கண்முன் நின்றது புஷிப்பார் கிடச்சத சாப்பிடுவார் கண்முன் நின்றது புசிப்பார் கண்முன் நின்றது புசிப்பார்னா என்ன அர்த்தம்னா கிடைச்சத சாப்பிடுவார் அங்கே கிடைக்கும் அந்த ஹோட்டலில் ரவா தோச்சை இந்த ஹோட்டல்ல இது கிடைக்கும் அப்படி இப்படிலாம் கஷ்டப்பட மாட்டார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய் சூரியன் வந்து சந்திரன் மாதிரி ஆயிடுத்து சந்திரன் வந்து சூரியன் மாதிரி ஆயிடுச்சு ஆயிடுத்துன்னு வச்சு ஓஹோ அது ஒன்று புதுமையா ஒன்றும் பாரு வெயில் நிலவாய் விண் விழுந்து விழுந்து ஆகாசம் பாதி உடஞ்சு கீழே விழுந்துடு பொன்றின சவம் வாழ்ந்தாலும் பொன்றின சவம்னா செத்து போன பணம் புழைச்சிடுத்து திடீர்னு கொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் அது ஒன்று புதுசா நினைக்க மாட்டான் நன்று தீது என்ன இது நல்லது இது கெட்டது நா நாடு இப்படி போயிட்டு இருக்கேன் சுவாமி என்ன கதிக்கு போக போகிறதோ தெரியலையே அப்படின்னு அதை கெடுதலை பற்றி நினைக்கிறேன் இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெடுதல் இதை நல்லதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நினைக்க மாட்டான் நன்று தீது என்னார் உங்களுக்கு ஒன்று என்ன செவ்ரா ஒரு உணர்ச்சி இருக்காதா அப்படின்னா உணர்ச்சியெல்லாம் இருக்கும் ஆனால் அது வந்து நிலையில்லாததுங்கிறதுனால எதுவுமே நிலை இல்லையே மாறிக்கிட்டே இருக்கேன் மாறிக்கிட்டு இருக்கிறத போய் எதுக்கு நான் பிடிச்சுக்கணும் மாறாத பொருளாக நான் கொண்டு மாறுவதை பிடிக்காம இருக்கிறது மாறுகின்றதே முறை மதிக்காமல் இருப்பதே முக்தி அது எதுனால கிடைக்கும் அபரோக் புத்தகத்தை படிச்சா கிடைக்கும் ஆனா அதுக்கு என்ன தகுதி ரெண்டாவது வரியில் வருது சத்பிரேவ பிரயத்னேன முகு முகு முகு வீக்னியா இந்த அபரோக்ஷ அனுபூத்தியை படிக்கிறதுக்கு யாருக்கு தகுதின்னு சத்பிரேவ சத்பிகின்னு சொல்கிறார் பண்மையில் போட்டுவிட்டார் ரொம்ப சௌரியமாக போச்சு நமக்கு டேடி யாரோ ஒருத்தனுக்கு தான் சொல்லி போட்டிருந்தா நம்ம நம்ம வர முடியாது அந்த ஒருத்தன் நான் இல்லைன்னு தீர்மானமாக இருப்போம் நம்ம ஆ அதில் நான் ஒருத்தனாக இருக்கேன்னு நினைக்கக்கூடாதோ முடியும் நம்ம வந்து இல்லை இல்லை நமக்கு இல்லை அது வேற இந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் நான் நாளெல்லாம் அதுக்கு தகுதி இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து சத்பிகி சத்பிகின்னு சொன்னால் நல்லவர்களால் நல்லோர்களால் நல்லவர்கள்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில் சொல்கிறாங்களே எத்திக்ஸு மாரல் வேல்யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க நல்ல தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறவன் முறையான வாழ்க்கை வாழ்கிறவன் அவர்களால் தான் இதை முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்ற யாருக்கு இதுக்கு தகுதி இருக்குன்னா கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் பல விஷயங்கள் சொல்ல போகிறார் சத்பிகிங்கிறது விளக்கமாக வரப்போறது சத்பிகி ஈஸ்இக்குவல் டு சாதன சதுஷ்டய சம்பன் சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவர்களால் அர்த்தம் ஆனால் நான் ரெண்டு அர்த்தம் சாதாரணமாக சொல்கிறேன் நல்லோர்களால் நல்ல வாழ்க்கை வாழ்பவர்களால் இந்த புத்தகமானது முக்தியின் பொருட்டு அடிக்கடி படிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கருத்து அப்புறம் நீங்கள் சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறதையும் போட்டுக்கலாம் அதாவது மற்ற இதுக்கெல்லாம் வந்து இப்போ மற்ற துறைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மாரல் வேல்யூஸெல்லாம் இப்போ ஒரு மினிஸ்டர் ஆனோன்னா மாரல் வேல்யூஸ்லாம் வேணுமா இப்போ நம்ம தேசத்தில் ஒரு மினிஸ்டராக இருக்கணும் இதாக இருக்கும் இதெல்லாம் மாரல் எத்திக்ஸ் எல்லாம் கா எல்லாம் என்ன கோட் ஆஃப் கான்டாக்டாக அதெல்லாம் வந்து சரியாக இருக்கணும் அப்போ வந்து ஒரு பதவிக்கு தகுதிங்கிறத போது அதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர நடைமுறையில் நிறைய சிக்கல் இருக்குது இப்போ ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கணும்னா அவர் வந்து வேல்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோமா அவருக்கு மேக்ஸ் தெரிஞ்சுருந்தால் போகும் மேக்ஸை டீச் பண்ணால் போதும் அவ்வளோதான் சொல் சயின்ஸ் டீச்சருக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருந்தால் போகும் அவர் எப்படி இருக்கார் அவர் அவர் பணத்தை கண்டுபிடி வேறு விதமாக பண்ணுற சம்பாதிக்கிறாரா அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் எனக்கு தேவை இந்த பாடம் அந்த பாடத்தை அவர் சொல்லி கொடுத்தா போனால் இங்கே அப்படி இல்லை இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்குறவனுக்கும் ஒழுக்கம் இருக்கணும் படிக்கிறவனுக்கும் ஒழுக்காக இருக்கணும் அதில் மற்ற துறையில் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனுக்கெல்லாம் வாத்தியாக இருக்கும் மாரல் வேல்யூ எஜுகே மாரல் வேல்யூஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம முடிவு பண்ணி காட்டிட்டோம் நடைமுறையில் நடைமுறைப்படுத்தி காட்டியாச்சவையில்லை ஆனால் நான் அந்த காலத்தில் நம்ம நம்ம வெள்ளக்காரன் பள்ளிக்கூடத்தில் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பாடம் என்ன இருந்தது அவையா இருந்துருந்து அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே அவங்க அப்பெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடம் தான் அகரம் முதலில் எழுத்தல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த மாதிரி புஸ்தமெல்லாம் படித்தோம் இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான் வாத்தியார் இப்படி பேசவும் முடியாது வாத்தியார் பாடம் நடத்துகிற போது இவன் எங்கேயாவது இருந்தால் வாத்தியார் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் ஒன்றும் ஏதாவது சொன்னார்ன்னா அப்புறம் வாத்தியார் நாளைக்கு பள்ளிக்கொடுத்து வர முடியாது இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக சொன்னேன் சத்பிகிங்கிறதுக்காக என்ன இங்கே அர்த்தம்னா நல்லோர்களால் மட்டுமே படிக்கப்பட பார்த்தா பிரயோஜனம் அவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும் இல்லாட்டி சும்மா வெறும் என்னது வேர்ட்ஸா தான் தெரியுமே தவிர என்ன ஒரே எழுத்தா இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் புத்தகம் எழுத்தா இருக்கு வார்த்தையா இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர புரியாது ஆசிரியர் சொல்லி கொடுத்தாலும் புரியாது அசிரேவ சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவர்களால் மட்டுமே வீக்ஷணியா வீஷணியா அபரோக்ஷ அனுபூத்தி வீக்னியா வீக்னியான்னா என்ன அர்த்தம்னா நல்ல பார்க்கணும்னு அர்த்தம் அந்த புஸ்தகத்தை பாருப்பா திரும்ப திரும்ப பாருப்பான்லாம் சொல்றாங்க பாருங்க அது மாதிரி வீக்ஷணியான்னா நல்ல விசேஷ ஈக்ஷணியா வீக்யா நல்ல பாடம் பாத்தியாரும் சரியா சொல்லி தரணும் நாமளும் ஒழுங்கா படிக்கணும் சக வீரியம் கரவா வீஷணியான்னா நன்றாக படிக்க பார்க்கணும்னு சொல்கிறது நன்றாக பார்க்கணும்னா நான் அர்த்தம் படிக்கணும்னு அர்த்தம் அதை படித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது உண்டா இல்லையா படித்து நான் கேட்டு பார்த்தேன் நான் தொட்டு பார்த்தேன் எல்லாத்துலேயும் பார்த்தேன்னு சொல்கிற பழக்கம் நமக்கு இருக்குது அது மாதிரி வீக்ஷணியா நன்றாக இதை பார்க்க வேண்டும் இந்த அபரோக்ஷ அனுபூத்தி புஸ்தகத்தை இந்த சாஸ்திரத்தை நன்றாக பார்க்க வேண்டும் நீங்கள் போட்டுக்கணும் குருமுகேன குருவின் துணையோடு படிக்க வேண்டும் பிறகு நாம் தனியாக படிக்க வேண்டும் அப்புறம் நம்ம நம்ம நல்லா புரிஞ்சுட்டால் நம்மளும் முமூட்சுக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவும் சொல்லிக் கொடுக்கவும் செய்யணும் நம்ம குருக்கிட்ட படிக்கணும் நாம் தனியாகவும் இருக்கிற போது படித்து பார்க்கணும் அப்புறம் யாராவது நல்ல தகுதி உள்ளவங்க கிடச்சா தகுதி உள்ளவங்க கிடச்சா அவங்ககிட்ட வா வா இங்க உட்கார் உட்கார் உ சொல்கிறேன் நாம் ஓடுற ஓடுற மாதிரி பண்ணி எடுக்கிறது வந்து கேட்கறதா இருந்தா சொல்லியும் கொடுக்கலாம் ஆஹா வீக்ஷணியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னா நாம் குருக்கிட்ட படிக்கிறது நாம் தனியாக படிக்கிறது நாம் இன்னொருத்தருக்கு படித்து சொல்லி கொடுக்கறது எல்லா அர்த்தமும் அதில் அடங்கிறது வீக்ஷீயா ஆஹா சத்திரேவ வீக்யா ஏவன்னு ஒன்று இருக்குது ரொம்ப முக்கியம் நல்லோர்களால் மட்டுமே சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவர்கள் மட்டுமே மட்டுமே இன்னும் மற்றவங்களுக்கு இது பிரயோஜனப்படாது அவங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் மாறிது அவங்களுக்கு வந்து நிறைய பிஸியாக இருக்காங்க சம்சாரத்தில் உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சரிவராது ஆகையினாலே இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவர்களுக்கு மட்டுமே உடையவர்கள் மட்டுமே இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் அவர்கள் நாளைக்கு கிளாஸுக்கு ஆள் குறைஞ்சிருமா என்னன்னு தெரியாது எனக்கு அவர்கள் மட்டுமே இதை படிக்க வேண்டும் சரி எப்படி வீக்யா நான் பிரயத்தனேனா வீக்னியா இதுக்குன்னு டைம் கொடுத்து கரெக்டா நாலு மணிக்கு வகுப்புன்னு சொன்னா ஓடி வந்து ஒன்று முயற்சியை விடாம வந்து படிக்கணும் பிரயத்தனம்னா என்ன முயற்சி முயற்சிக்கு ஆப்போசிட் என்னது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் ஆலஸ்யம் ஹி மனுஷியான ஷரீரஸ்தோ மகான் ரிப்புஹு மத்தியானம் கொஞ்சம் தூங்கலான்னு நினைச்சேன் மூணு மணிக்கு தான் தூங்கினேன் அதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சு போச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்படி தூங்கிடக்கூடாதுன்னு அர்த்தம் ஆலஸ்யம் ஹி மனுஷியானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிப்புஹு நாஸ்தி உத்தியமசமோ பந்துஹு எம் கிருத்வா நாவசீததி அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் அதாவது இந்த உடம்போட கூடவே இருக்கிறது சோம்பேறித்தனம் அது இந்த வாழ்க்கைக்கு இந்த உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கு அது சத்ரு முயற்சி இந்த உயிருக்கு உறவினன் முயற்சியை செய்து எவனும் கீழ்நிலை அடைந்ததில்லை தாழ்ந்ததில்லை முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை நின்மை புகுத்துவிடும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளார் வள்ளுவர் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அதாவது பண்றதோ பண்ற நல்ல முயற்சி பண்ணு பிரயோஜனம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல முயற்சியை விடாதேன் பார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள உள்ளுவதுன்னா அங்க முயற்சின்னு அர்த்தம் வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளம்ங்கிறதுக்கு அங்கே ஊக்கம்னு அர்த்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னா ஊக்கத்தை பொறுத்து உயர்வுன்னு அர்த்தம் உள்ளத்தனையுது மனசை பொறுத்து உயர்வுன்னு சாதாரணமாக சொல்லலாம் ஆனால் அந்த அதிகாரம் ஊக்க முடியாம அதிகாரம் உள்ளத்தனையது உயர்வு ஆ பிரயத்தன எத்தனம்னு சொன்னாலே முயற்சி ப்ராத்தனம்னா என்ன அர்த்தம் நல்லா முயற்சி பண்ணணும் எல்லாம் சொல்லுவான் பக்கத்தில் நீங்கள் போய் இதெல்லாம் படித்து உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது சாமியாருக்கும் நேரம் போகலை உங்களுக்கும் போகுது இதெல்லாம் படித்தா எதா கிடைக்குங்களா இன்னமும் மோற்றம் மோற்றங்கிறாங்க ஒன்றும் தலையும் புரியல வாலும் புரியல சொல்லுவாங்களா மாட்டாங்களா மாமியார் போனால் மருமக கமெண்ட் அடிப்பா மருமக போனால் மாமியார் கமெண்ட் அடிப்பாங்க சில சமயம் தப்பி தவிர ரெண்டு பேரும் வரலாம் இவங்க ரெண்டு பேரும் கமெண்ட் அடிக்கிறது வேறொரு ஆள் இருக்கும் எல்லாம் இதெல்லாம் என்ன அதெல்லாம் கமெண்ட்ஸை பற்றி கவலைப்படக்கூடாது நம்ம தனியாக பிறந்திருக்கோம் உலகத்தில் தனியாக போயாங்க நம்ம கூட பெத்த தாயும் தந்தையும் கூட நம்ம உடம்ப விட்டு பெரியபோது நம்ம கூட வரப்போகிறது காய் தந்தை வருவாங்களா பையனோ குழந்தையோ இறந்து போயிடுதுன்னு சொன்னால் அம்மா அம்மா அப்பா கூட வந்துருவாங்களா என்ன யாரும் வரப்போ ஆகையினால் நம்ம வந்தோம் நம்ம மோட்சத்தை அடையிறதுக்கு வழியை பார்த்துன்னு மோட்சத்தை அடையணும் அதே சமயம் எல்லாரையும் மதிக்கிறோம் அன்பாக இருக்கணும் ஆனால் ஜாகிரதையாகவும் இருக்கணும் மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதராக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாஜ் ஜாகிரத ஜாக்கிரத விழிப்புணர்வோடு இருக்கு சரி இன்னொரு வார்த்தையும் போட்டிருக்குதுல சரி ஒரு தரம் படித்தா போருமா அப்படின்னா உனக்கு புரியற வரைக்கும் விடாது முகுஹூ முகு வீக்ஷணியா சொல்கிறாங்க இல்லையா ஒரு யாரோ ஒருத்தான் பாடினானான் பாடின உடனே எல்லாருமா சேர்ந்து மக்கள்லாம் சேர்ந்து ஒன்ஸ் மோர் அப்படின்னானோ அப்படின்னே திரும்பவும் பாடினான் திரும்பவும் ஒன்ஸ் மோருனான் திரும்ப திரும்ப ஒன்ோட்றோன்னா இவனுக்கு சந்தேகம் வந்துருக்கு என்னப்பா இந்த பாட்டு நான் அவ்வளவு நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்டானா இல்லை இல்லை பாட்டை பற்றி இல்லை நீ சரியா பாடுற வரைக்கும் நான் உன்னை விடுறது அது மாதிரி முகு புரியற வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது நான் சொன்னீங்கல்ல தெரியறதா இப்போ இப்போ இப்போ மாதிரி முகு முகுணியா முகு முகுனா அடிக்கடினு நினச்சேன் அடிக்கடினா திரும்ப திரும்ப புன புனகா ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் இந்த தனித்தன்மை இந்த தனித்தன்மையை வந்து நம்ம வெளியில் எல்லாருக்கும் முன்னாடி நீக்க முடியாது வெளியில் பார்த்தா நம்ம தனியாக தெரியும் ஆனால் நமக்குள்ளே நாம் தனியான ஒரு ஆளுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது நம்ம பார்க்குறதும் எல்லாரையும் ஒரு ஒருத்தரையும் பார்க்குறோம் ஒரு ஆள் நினைக்கிறோம் அதுவும் உண்மையில்லை எல்லாம் பொம்மைப்பா நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை பொம்மைக்குள்ள ஏதோ காற்று இருக்கு காத்தோ ஸ்பேஸோ இருக்கு அது மாதிரி நம்ம அத்தனை பேர் இருக்கும் இல்லை நான் நான் நான் நம்ம தனித்தன்மை இருக்கே தடித்து போயிருக்கிற தனித்தன்மை இந்த தனித்தன்மை தின்னாய் இல்லாமல் போகணும் இந்த அகங்காரம் வந்து ரொம்ப தடியாக இருக்கிற அகங்காரத்தை சின்னதாக்கி அப்புறம் இல்லாமல் பழ ஏதோ அதான் நானெனும் பொய்யை நடத்துவோன்னு நான் இந்த பொய்யான நானை நடத்துகிற தர்மமாக நடத்திட்டு பேசாமல் இருக்கணும் ஏதே தவிர அஃபெக்ட் ஆகக்கூடாது உலகத்தினுடைய எந்த நிகழ்ச்சிகளும் நம்மளை பாதிக்கக்கூடாது அதுக்கு தான் இது பேர் ஞான கவச்சம் ஞான கந்தசஷ்டி கவச்சம்னுலாம் இருக்குது கந்தசஷ்டி கவச்சமெல்லாம் இருக்குது மற்றதெல்லாம் இருக்குது யாரோ இப்போ இன்றைக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க இதுக்கு என்ன பண்ணுறது நான் கந்தசஷ்டி கவச்சம் படிங்கன்ட்டேன் ஏன்னா அவங்கள்ட்ட போய் நான் அப்ரோட்சான சொல்ல முடியும் இது எத்தனை தடவை படிக்கணும்னா ஒரு தடவாவது படிங்க அதுலேயே போட்டிருக்கு முப்பத்தி ஆறு உருக்கொண்டுன்னு போட்டிருக்கு ஆக ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை படித்தா நல்லது இல்லை ஒரு தடமாவது படிக்க சொல்லுங்க எதுக்கு வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை குடி இருக்காரா எப்போவுமே என்ன பாருங்கள் மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் குடி போதையிலே இருக்காராம் அவருக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது சுவாமி அப்படின்னு நம்மள்ட கேட்குறாங்க அதை அவரை படிக்க சொல்கிறதா நாங்கள் படிக்க சொல்லுறோம் உங்கள் பொண்ணை படிக்க சொல்லுங்கோ நீங்களும் படிங்கோ அவருக்கும் நல்ல நேரம் நல்ல மூடில் இருந்தாருன்னா நீங்கள் கொடுங்கோ படிக்க சொல்லுங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் என்ன பண்ணுறது அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல கஷ்டமாக இருக்குது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது வேறு யார்கிட்ட கேட்குறது யாரோ ஒருத்தர் கேட்கணும் நம்ம கிடைச்சோம் எனக்கு கந்தசஷ்டி கவச்சம் கிடச்சிது சரி அவர் அது வேற சொல்கிறார் ஏற்கனவே அது நமக்கு தெரியல நம்ம நம்ம நம்ம என்ன சொல்கிறோம் தெரியும் எப்போது நம்மளை பார்த்துருக்கார் அவர் பேசுகிற போது அவர் ரூபமும் தெரியல ஒன்றும் நமக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது அவர் எப்போ அப்பா நீங்கள் ஒரு தடவை நான் இந்த பிரச்சனையை சொன்னேன் நீங்கள் இதுக்கு அச்சோப்பதிகம் படிக்க சொன்னீங்க படிச்சு சரியா போச்சு அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கறேன் நான் கடவுளை வேண்டினு இதுவும் சரியா போகணும் அச்சோ பதிகம் படிக்க சொன்னேன்னு அது சரியா போச்சு நல்லாயிடுச்சு அதனால இதை படிங்க முடிஞ்ச உடனே நீங்க ஆளா இருக்கணும்னு வந்துடாங்க நம்ம அப்புறம் பதிதான் படிக்க போறோம் முகு முகு வீக் அடிக்கடி படிக்கணும் மணி ஆயிடுச்சு நாளைக்கு படிப்போம் देहाय, दक्षिणा ஈஸ்வரோரு மூதவினை வோமவா திணாமூரே நமயேனே அனந்தமாண்ட उपदेशिक्य, வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे ओम णि पर मे ओ शातिशाशाति हरि ओ आदिगुनाथस्वामी